அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு பிறரை துன்புறுத்தாத சொற்கள் பொய்கலவாத சொற்கள் அன்பான சொற்கள் நன்மையை தரும் சொற்கள் திருக்குறள் போன்ற அறிவு நூல்களை நாள்தோறும் ஓதுதல் இவைகளெல்லாம் சொல்லால் அதாவது வாக்கால் செய்யப்படும் தவம் எதை பேசுகிரோம். எங்கு பேசுகிறோம் யாரிடம் பேசுகிறோம் எவ்வளவு பேசுகிரோம் எப்படி பேச வேண்டும் என்பதை அறிந்து சபையறிந்து பேச வேண்டும் சுவாமி சித்பவானந்தர் சொல்லுவார் மெளனத்திற்கு மூன்று படிகள் இருக்கின்றன அதாவது தீய சொற்களை தவிர்த்து நல்ல சொற்களை பேசுதல் மெளனத்தின் முதல் படி நல்ல சொற்களையும் அளவாக பேசுதல் மௌனத்தின் இரண்டாவது படி அளவாகப் பேசுகின்ற நல்ல சொற்களையும் விட்டுவிடுதல் மௌனத்தின் மூன்றாவது படி அது ஞானத்தினால் வரும் மௌனம் என்பது ஞான வரம்பு என்பது பெரியோர் வாக்கு அன்பாக பேசுக நல்லதையே பேசுக உண்மையையே பேசுக நன்மையையே பேசுக இதமாகப் பேசுக கனிவாகப் பேசுக பேசாதிருந்தும் பழகுக பிரியவாக்கிய பிரதானேன சர்வே துஷியந்தி ஜந்தவா து தவ வக்தவியம் வச்சனே கா தரிதா இதனுடைய பொருள் அன்பான சொற்களை மனமுவந்து சொல்லுவதால் எல்லா உடல்களிலும் வாழ்கின்ற உயிர்கள் மகிழ்ச்சி அடைகின்றன எனவே அவ்வாறு அன்பான உண்மையான சொற்களை சொல்லுவதையே நாம் செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் நல்ல சொற்களை சொல்லுவதிலே என்ன தரித்திரம் வேண்டியிருக்கிறது என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருள் தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவுறவே மொழிந்திடுதல் என்று மகாகவி பாரதியாரின் கூற்றையும் நாம் எண்ணி பார்க்கலாம் எல்லா காலங்களிலும் சிறந்தது எல்லா நலங்களிலும் சிறந்தது நா என்று வள்ளுவர் மற்றொரிடத்திலே குறிப்பிட்டுள்ளதையும் நாம் சிந்திக்கலாம் சொல்வன்மை அதிகாரம் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்னாவது திருக்குறள் நானலம் என்னும் நலன் உடைமை அந்நலம் யானலத்து உள்ளதுவும் அன்று கோபத்தினால் கடுஞ்சொற்களை பேசிவிடுகிறோம் காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்ல நேல் மன்னன் நிலம் திருக்குறள் முன்னூற்றி இறைமாட்சி அதிகாரம் மனத்தின் கண் உவகையை வெளிப்படுப்பனவாகிய இனிய சொற்களை சொல்லுதல் என்கிறார் பரிமேலழகர் அதாவது மனத்தின் கண் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற இனிய சொற்களைச் சொல்லுதல் என்று அதற்கு அர்த்தம் வெகுழாமை அப்படிங்கிற அதிகாரம் திருக்குறளில் முன்னூத்தி நாலாவது நகையும் உவகையும் கொல்லும் பகையும் உழவோ பிற அதாவது சினத்தை அதாவது கோபத்தை காட்டிலும் பகை வேறு என்ன இருக்கிறது நம்முடைய முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் கொன்றுவிடக்கூடிய தன்மை சினத்திற்கு இருக்கிறது எனவே இருந்து தோன்றும் சினம் நமக்கே பகை நம்முடைய மகிழ்ச்சிக்கு நம்முடைய முகமலர்ச்சிக்கும் அகமலர்ச்சிக்கும் பகையாக இருக்கிறது என்பது இதனுடைய பொருள் எனவே மனித சமுதாயம் பண்பட்டு மேலோங்கி வருவதற்கு இனிய சொற்களை பகர்தல் இன்றியமையாததாகும் முகத்தின் அதாவது பேச்சின் அழகு அகத்தின் அழகை அதாவது மனத்தின் தன்மையை காட்டும் கண்ணாடி ஆகும் மனத்துக்கு மகிழ்ச்சியை தரும் இனிய சொற்களை கூறுதல் இனியவை கூறல் என்ற பெயர் பெற்றது கூறல் என்ற குறிப்பால் இனியவை என்ற பொது இன்பம் தரும் சொற்களை குறித்திருக்கிறது இந்த இனியவை கூறல் என்பது விருந்தோம்பலுக்கு பிறகு அதிகாரமாக அமைக்கப்பட்டிருக்கிறது அன்புடைமையை அருளி செய்த திருவள்ளுவர் பிறகு விருந்தோம்பலை சொல்லி பிறகு இனியவை கூறல் என்று சொல்லி சொல்லியிருப்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் இனியவை கூறல் என்கின்ற அதிகாரத்திலிருந்து குரட்பாக்களை எல்லாம் முறையே படித்து அதனுடைய பொருளை தெரிந்து கொள்ளப் போகிறோம் சொல்நலத்தில் இனியவை கூறல் என்பதே நம்முடைய முதல் சிந்தனைக்குரிய அதிகாரமாக அமைகிறது இந்த அதிகாரத்திலே இனிய சொற்களினுடைய இலக்கணம் என்ன அதனுடைய சிறப்பு என்ன அதனுடைய இம்மை பயன் என்ன மறுமை பயன் என்ன அந்த பயனினுடைய அருமை கடுஞ்சொல்லினுடைய தீமை இவற்றையெல்லாம் முறைப்படுத்தி நமக்கு உபதேசம் செய்கிறார் திருவள்ளுவெருமான் அவற்றை தொடர்ந்து நாம் கற்போம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்